சுவயிருப்பருணகிர கண்டூதி நம் கமராமரா மருச்சம் வள்ளிதேவேனா காந்தஸ்மரணம் ஜய ஜய சுபிரமணியோ மயூராதிரூடம் மகா வாக்கியகூடம் மனோகார தேகம் மகச்சித்தேகம் மகிதேவ தேவம் மகாவேதாவம் மகாதேவபாலம் பஜேலோகாலம் முருகாச்சரணம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா நேத்துக்கு இருந்த அந்த அனுபூத்தியில இருந்த பாட்டு விஷயம் ரொம்ப உசத்தியான விஷயம் நான் அடியனுக்கு பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப உசத்தியாக கருதப்படுகிறேன் கருதுகிறேன் பத்தாவது பாட்டு நேர்த்திக்கு சொன்னது கார்மாமிசை காரன்பரின் பார்க்கலபத்தின் ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மாறுபவலாரி தலாரியனும் சூர்மாமடிய இப்படி சொன்னார் அதாவது என்னென்னா ஆச்சாரியால் சங்கர சொன்னார் கடைசி காலத்தில் இருக்கிற போது எந்த நிலையில் வந்து ஒவ்வொரு ஜீவன் இருப்பார் தெரியாது கல்லு மாதிரி கிடக்கலாம் கட்ட மாதிரி மட்டை மாதிரி இருக்கலாம் அப்போது அவன் அடி உத குத்து வெட்டு அப்படின்னு அந்த எம தூத்தர்கள் வருவார்கள் என்னென்ன பாபங்கள் என்னென்ன புண்ணியங்கள் பண்ணுக்குமோ தெரியாது அப்போ நீ வந்து மயில் மேலே வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்கிறார் கிருதாந்தூத்த கோபா த சிந்தி பிந்தி திமா தர்ஜயச்சும் மயூரம் சமாருக்கியமா பைகி பயப்படாதரா பயப்படாத அஞ்சேல் மாபை தீர்த்தும் புறசக்தி பாணி மம்மா யாகி சிக்கணும் அதைத்தான் இதில் காம்பித்தார் அப்படிப்பட்ட அழகான கலபத்து அந்த மயில் மேலே வந்து காட்சி கொடுக்கணும்னு சொன்னார் இன்றைக்கி சொல்கிறது இது வசத்தியான அதுக்கு மேலே வசதி என்னென்னா ஒரு சன்னியாசி சன்னியாசம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குருவானவர் அவர் வந்து சன்னியாசத்தை கொடுக்குறார் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரி சன்னியாசத்தை கொடுத்தும் ஒரு பெரிய மகாபாக்கியம் சொல்லப்பட்டது சொல்லப்படுது அது மூலமாக பிரம்ம ஜானம் அப்படி சித்திக்கும் அதாவது அந்த மெய்ப்பொருள் ஞானம் சித்திக்கும் ஆனால் இவருக்கு என்ன அவர் வந்து இவர் கர்மால் ஏதாவது இருந்தாரா இல்லை பக்தி அவர் வந்து தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ண போனார் ஞானம் முன்னால் ஏதோ படிச்சிருக்காரு எல்லாம் பண்ணுக்கார் ஆனால் முருகனுடைய அருள் அப்படி ஒசத்தினா அப்படி வசத்தினால சொல்ல முடியாமல் இருக்க முடியல அநேகமா முடிகிற வரைக்கும் இதே சொல்லிட்டு இருந்திருப்பேன் ஏன்னா அப்படி ஒரு முருகன் வந்து கிருப்பை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது அருணகிரிநாதருக்கு செய்த ஒரு கருணையும் கந்தா முருகா கருணாகரன்னா சந்தேகமே இல்லாமல் அப்படி தான் இதான் அப்படி பண்ணுறார் அப்படியும் அந்த மெய்ப்பொருள் கூறியவான்கிறது மெய்ப்பொருள் கூறியிருக்கிறான் இதில் இந்த பாசுரத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப குரூடாக சொன்னால் இறப் இறக்கக்கூடிய காலையில் இறைவனை மறவாத நிலை நாம் அடைய வேண்டும் சாதாரண மனுஷனான அடியன்னு வச்சுப்போம் அடைய வேண்டும் அதற்கு உண்டான ஒரு பாசுரம் அப்போது எந்த நிலையில் அந்த அந்த நேரத்தில் இருப்பான்னு தெரியாது அது மற்றவர்களுக்கு சொல்லவே முடியாது மற்றவர்களுக்கு அதை காண்பிக்கவே முடியாது அது பெரியவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கார்கள் எல்லா பெரியவர்களும் சொல்லியிருக்கார்கள் அதனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தீங்கிற அவங்க அப்போ இவருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இவருக்கு நேராக டைரெக்டாக நேராக அவரை கொண்டு போய் அந்த கடைசி சொல்லப்பட்ட பிரம்மானந்த ஸ்டேஜில் கொண்டு போய் வச்சுட்டார் அவர் வெறும் வார்த்தையால் உபதேசம் பண்ணலை அனுகிரகம் பாய்ஞ்சிருக்கு அவருடைய கருணை அப்படி பாய்ந்திருக்கு அவர்கிட்ட அப்படி எல்லாம் சரியா போச்சு அவர் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை அவர் சாதனை பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது அவர் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜிலேயே அவர் எல்லா பாட்டும் பாடியிருக்கார் அப்போது இப்போது இந்த அனு இது இருக்கு இல்லையா இந்த கந்தர் அனுபூத்து இருக்கு இல்லையா முழுக்க முழுக்க அந்த ஸ்டேஜில் பாடியிருந்த அப்போது ஒவ்வொரு பாடும் ஒரு மந்திர மாப்பும் எடுத்து ஒரு மந்திர சாஸ்திரம் மாதிரி ஆகிடுது அதே மாதிரி திருப்புக்கோள் எடுத்துட்டாலும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் அனுகிரகம் பண்ணியாச்சு அவருடைய நாக்களை வந்து பிரணவத்தை ஏதியாச்சு உபரேசம் பண்ணியாச்சு சும்மாயிர சொல்லற சொல்லியாச்சு பின்னால் அடுத்தது வரும் அடுத்தது இது ஒசத்தியான விஷயம் அதில் சந்தேகமே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் கேட்டால் இந்த நம்ம கொடுத்த இது கொடுத்த அந்த அனுபூத்தி அதை விடாமல் நம்ம பாராயணம் பண்ணணும் அடியன் பண்ணலை இப்போ தான் இதை தான் ரொம்ப உணர்ந்திருக்கு ரொம்ப ரொம்ப உணர்ந்திருக்கு தினம் அதை வந்து சொல்லணும் ஏன்னா அவர் கிடைச்ச நிலை நமக்கு கிடைக்குமா தெரியாது அது நம்ம பார்க்கணும் கிடைக்குமா தெரியாது அட்லீஸ்ட் முருகன் அனு அனுகிரகம் பண்ணி கொடுத்து அவர் பாடினத நம்ம திரும்பி பாட முடியும் அதுதான் விஷயம் அதனால அனுபவிக்கிறேன் நிஜமாக உணர்கிறேன் முழுக்க முழுக்க உணர்கிறேன் கூகாயன எண்களை கூடி அழ மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சலவே நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணிக கூகாயன என் கிளை கூடி அழப்போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா இந்த இடத்துல தான் மெய்ப்பொருள் பேசியவாங்கிறது தான் மிக முக்கியமான கீவேர்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை நாகாஜலமே வேலவ நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியை இப்படி சொல்கிறார் இது சத்தியமான விஷயம் அது வந்து அடியேன்னு அதை வந்து மிகவும் உணர்வு அதனால தான் முன்னால் சொன்ன மாதிரி கந்தனை அடைந்து அனுபூதி பெற வேண்டும் அதற்கு கந்தனால் அருளப்பட்டு அனுபூதி அடைகிறார் அப்போ கந்தனிடம் சேர்ந்து விட்டார் அனுபூதியோட அனுபூத்தின்னு ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்லுவோம் இவ்வளோதெல்லாம் சொன்னால் சொல்லலாம் சே விடாமல் தொடர்ந்து ஆவதன் நடத்தும் அப்படின்னா நர்த்தம் இது ஜீவன் படியன் ஜீவன் அந்த அருணகிரிநாதர் ஜீவன் அவர் வந்து அந்த மற்ற கரண கலாபங்கள் அவருடைய பாப புண்ணியங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் அவரை வந்து கட்டி போட்டு ஒரு ஜீவனாக வச்சுருக்கு அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்குது முருகன் யார் அந்த பரபிரம்மம் நிர்குணமான பரபிரம்மம் அது சகுணமாக வரபோது ஆறு முகத்தோட இல்லை ஒரு முகத்தோட பன்னெண்டு கரங்களோட இப்படியெல்லாம் இருந்து வருது அது வருது சகுணமான ரூபம் அந்த சகுணமான ரூபம் நிர்குணத்தில் கொண்டு போய் சேர்த்தும் சகுண ரூப உபாசனை நிகுணத்தை கொண்ட கஷேத்திரம் அவர் வந்து இந்த அருணகிரிநாத ஜீவனை உபாதியோட கட்டுப்பட்டிருக்கு அதாவது அவருடைய பாசபந்தங்கள் இது சைவ சித்தாந்த பிரகாரம் சொன்னாலே கர்மமலம் மாயாமலம் ஆணவ மலம் அப்படிப்பட்டது அதுக்கப்புறம் மனசு புத்தி சித்தம் இவருடைய பாப்பம் இதெல்லாம் கட்டுப்போட்டு வச்சிருக்கு அந்த ஜீவனை அதை எத்தனையும் அறுத்து விட்டு மெய்ப்பொருளான கடவுளுடைய தன்மையை அந்த மகாபாக்கியம் சொல்லப்பட்டதை உபதேசம் பண்ணி இவருக்கு அத்தனையுமே அறுத்து விட்டு அவர் பரமசுத்தமான ஜீவனாயிட்டார் ார் ஜபோதம் போய் சிவபோதம் அப்படின்னா பிரம்ம போதம் ஆயிடுச்சு பிரம்ம ஜானத்தில் இருக்கார் அப்போ அவருக்கு வந்து இன்னமே இந்த மெய்ப்பொருள் பேசியவான் பேசினதிலிருந்து அதுக்கப்புறம் அவர் செய்யறது எது பாபம் புண்ணியம் ஒட்டாது அப்போது அவர் முழுக்க முழுக்க அந்த நிலையிலேயே அந்த நிர்குணமான நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை சகுணமாக இருக்கக்கூடிய முருகனை பற்றி பாடிண்டே இருக்கார் அதுதான் கீர்த்தி புகழ் அதை வந்து மிகவும் செல்வம் வாய்ந்த கொடுக்கக்கூடியது எல்லா செல்வம் கொடுக்கக்கூடியது அதனால்தான் திருப்புகழ் அப்படி இருந்தது அதில் ஒன்று மந்திரசாஸ்திரம் அதே மாதிரி இந்த அனுபூதி மந்திரசாத்திரம் அப்படிப்பட்டது அதனால் என்னையா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கடைசி காலத்துலையும் அந்த இறப்பிலும் இறைவனையும் மரவாத நிலை அருள்வான் நாகாச்சல நாகமலையில் இருக்கக்கூடிய சிறப்பான மணி போன்ற சுப்பிரமணியம் மரணது சரீரத்தை சுத்தியும் அழப்போகாது எல்லாரும் போகாத அப்படிப்பட்ட நிலையில் எனக்கும் சத்தியமான வத்துவை பேசிய வகையினடா என்ன அற்புதம் சந்தோஷப்படுவது போல இருக்கு இந்த அந்திம காலத்தில் அதிகமா ஒரே சத்தம் அழுக எல்லாம் இருக்கும் அப்ப நமக்கும் எந்த எண்ணங்களும் ஒழுங்காக இருக்காது இல்லை கட்ட மாதிரி இருப்போம் தெரியாது அப்போ அமைதியாக முருகனை பற்றிய எண்ணம் இருக்கணும் இல்லை சாந்தமா அப்பணும் ஆனா அப்பவே என்ன சொல்றார் பாகவரம் அமைதியாக விடுபட்டு அமைதியாக இருந்தே திருவாஜகம் இந்த மாதிரி கந்தரண்டு போத்தி ஓத வேண்டும் தெரியும் அதுதான் அப்போ நமக்கு வந்து ஒரு இது உத்கதி கிடைக்கும் இது கிடைக்கும் உயிரா உத உயர்வான ஒரு கதி கிடைக்கும் இந்த நாகாச்சலன் சொன்ன திருச்செங்கோட்டு தெரிஞ்சது ஆதிசேஷனே ஒரு மலையா இருந்ததா சொல்றது திருப்பதியின் கூட சொல்றார்கள் அது வெங்கடமலையை பத்தி அருணகிர பாடியிருக்கார் நாலு பாடல் பாடிருக்கார் இது முருகனுடைய குன்று இருக்கோ அதெல்லாம் முருகன் தான் எப்படியோ காலாந்திரத்தை மாதிரி எடுத்தோம் பத்தி பேசா இருந்தாலும் திருப்பதி மலையும் நாகாச்சலம் என்று சொல்லலாம் திருச்செங்கோட்டு சொல்லலாம் இந்த நாலு கவி தியாகங்கிறத கவி மதுர சித்திரகவி வித்தார அப்படிலாம் இருக்கு அதெல்லாம் இவன் சுரலோக சிக்காமடிதான் தேவலோகத்திற்கே தேவசேனா பத்தியா போறாங்க அதனால அதுல இல்லை இப்படி மைப்பொருள் பேசியவான்னு சொன்னது இருக்கையா அதை மணிவாஜக மாணிக்க சுவாமிகள் பட்டினத்தார் முத்து தாண்டவர் ஒருத்தார் அப்புறம் திருநாளை போவார் நம்ம நந்தனார் எல்லாம் அந்த நிலையை ஆண்டவனுடைய கருணையால் அடைந்தவர்கள் அதுதான் விஷயம் பார்க்கணும் நாகாச்சலம் திருச்செங்கோட்டுமலையும் அரிசேஷன் பூஜினதாக சொல்லுவார்கள் நாலு கவிங்களை இப்படியும் சொல்லலாம் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா கவஞ்சிப்பான் நான் வந்தும் அப்படி மரண காலத்தில் இறக்கிற போதும் அப்படின்னா என்ன நான் இந்த சைத்தன்யம் அதுதான் இந்த உபாதி உபாதின்னு சொல்வார்கள் வேதாந்த விஷயத்தில் உபாதினா மனசு புத்தி சித்தம் பாப புண்ணியங்கள் மன இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய கட்டி போட்டிருக்கு அது விலக முடியல் ஏன்னா அது இந்த மாயையால் அதனால் இல்லை வந்து அவன் அறுத்து விட்டான் அது யார் அறுத்து விட்டான் முருகன் இவருக்கு அதனால தான் மெய்ப்பொருளை பேசுவான் அப்போ இதில் எல்லா பந்தங்களும் இருக்கு அவர் எந்த சாதனையும் பண்ணலை அவர் வந்து அதாவது முயற்சி எதுவும் அருணகிரிநாதர் செய்யாமையே அவர் கீழே இருக்கிற கொண்ட மேலே கொண்டே வச்சாச்சு எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதாக சொன்னால் அந்த சேர செங்குட்டுவன் சேரமா செங்குட்டுவனும் சுந்தரரும் கடைசி காலத்தில் அவர்கள் எல்லாம் ஒன்றா வந்து யானையில் கைலாசத்து போகிறார்கள் அப்போ அவர்கள் சொட்டார் கூப்பிடுறாரு நம்ம அவையார் பாட்டியும் அவையை பாட்டி அப்போ மாகணபதியை பூஜை பண்ணிட்டு இருக்கார் மகாகணப அவெல்லாம் போட்டோம் நான் உங்களுக்கு சேர்த்துடுறேன் அப்படின்னு அப்போ வந்து விநாயகர் ககவல் பாடினார் நேரம் என்ன பண்ணார் ஒழுங்காக மாட்டும் மல்லா பூஜை பண்ணார் அவர்கள் அங்கே கைலாசத்து போய் சேர்த்துக்குனால இந்த அவை பாட்டியும் அப்படியே துங்கி தும்பிகால் கொண்டு போய் பரமேஸ்வரன் பக்கத்துக்கு கொண்டே விட்டார் இதை ஒன்று புரிகிறதா இல்லையா இந்த மாதிரி தான் அருணகிரிநாதரை அனுகிரகம் பண்ணிருக்கான் முருகர் பெருமான் அதுதான் முடியும் நான் சரீரத்தை விட்டுற போதும் அப்போ என்ன பண்ணார்கள் கூ சுற்றி இருக்கக்கூடிய கா கா கூன்ன கூடிய அழா அழ அப்படி இல்லாமல் எனக்கு உபதேசம் பண்ணவனே ஏ சுப்பிரமணியா அப்படிப்பட்ட செங்கோட்டு வேலவனே நாலு வகையான கவி அந்த கவிகள் செய்யுள் பாடக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியவனே தேவலோகத்திலும் சிக்காமணியாக இருக்கக்கூடியவன் தலைமணியாக இருக்கக்கூடியவனே அவர் தான் தேவ தேவசேனாபதி அவர் அப்படி இதே சொல்லிருக்கார் அவர் பாகவரத்தில் கூட வருது தேவசேனாபதியாக புகன் நியமிக்கப்பட்டப்புறம் அந்த முச்சு அவர் வந்து இந்திரனுக்கு உபகாரம் பண்ணத்துக்காக போனவர் அவர் கழட்டி விட்டாங்க உடனே தேவரெல்லாம் உடனே கழட்டி விட்டுருவாங்க வேலை முடிஞ்சால் கழட்டி விட்டுருங்க அப்படி பண்ணார்கள் அப்போது எனக்கு உண்மை பொருளை உணர்த்திய விதந்தான் என்ன உண்மை பொருள்கிறதான் சத்தியமான வஸ்து அதுதான் பிரம்மம் அதுதான் அதாவது சரண்டர் தை செல்ஃப் எட்டாலிட்டி இன்ஃபினிட்டி பிஹோல் யூனிட்டி இன் டைவர்சிட்டி திஸ் யூ கனாட் லேர்ன் அன் யூனிவர்சிட்டி இதை ஒரு லன் விட்டுறேன் சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த பரபிரமத்துல இந்த ஜீவன் போய் கலந்தாச்சு அப்புறம் அது வந்து திரும்பி பிறப்பதுங்கிற ஒரு செயல் கிடையாது அது கொண்டும் இது அந்த மாதிரி நிலையில எனக்கு உபதேசம் பண்ணவனு அதுதான் வேதாந்த விஷயத்துல அதாவது முறையா இருக்கக்கூடிய வேதாந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பல பல பேருக்கு சந்யாசம் வாங்குற போதும் உயர்ந்தால் நயலில் இருக்கக்கூடிய வேற சன்னியாசி இப்படி மகா வாக்கிய உபதேசம் பண்ணுவார் வேரங்கள்ல இருக்கக்கூடிய உப்பந வாக்கியங்களை சொல்வார் ஒரு தடவை கேட்ட உடனே அது மனசுல அப்படியே தங்கி அப்புறம் அவர்கள் வந்து மரணம் ஜபம் நிதி தியாசனம் அப்படியெல்லாம் இருந்து பிரம்மமாக அந்த ஜீவன் ஆயிவிடும் அப்போ மறுபடியும் பிறப்பு என்பது அவர்களுக்கு கிடையாது அருணகிரிநாத பிறப்பு என்பது இல்லாம பண்ணிட்டாரு வேறு விஷயம் ஆனா இந்த மெய்ப்பொருள் பேசி வாங்கிறது வெறும் வார்த்தை இல்லை அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய தத்துவத்தையும் அவ அபிப்பிராயத்தையும் அதனுடைய தாற்பயத்தையும் மனசில் அப்படியே பதிய வச்சு அவர் அந்த நிலையில் கொண்டு போய் வச்சாச்சு இவர் இன்னும் பண்ண வேண்டியது அதாவது அருணகிரிநாதர் தனியாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை முருகனை பற்றி பாடினா போகும் தன்னுடைய நிலையை அந்த அனுபவத்தை அடைஞ்சிட சொன்னாப்பூர் அப்படி பண்ணிட்டான் நாகாச்சரனை நாக நாககிரியாக இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டு மலையிலும் எழுந்திருக்கக்கூடிய ஏ முருகா வேலவா வேலாயுறக்கடவுளையும் நாலு கவி தியாகான ஆசுகவி மதுரகவி சித்திரகவி வித்தாரகவி இப்படி நாலு விதமான கவிகளை பாடக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியவனே ஆமாம் அவன் தான் ஞான பண்டிதனாச்சி எது கொடுக்க முடியும் அவரால் சுரலோக சீக்காமணியான தேவலோகத்துக்கும் சீக்காமணி அவர் கிளை கூடினா என்னோட அந்த பந்துக்கள்லாம் கூட இருக்கக்கூடிய மனைவ கல்வி மல்லான பந்துக்களை எல்லாம் ஒண்ணா சொல்லி கடைசி நேரத்தில் எப்ப கூகா என கூ அப்படின்னு அழுதுட்டு இருக்கிற போது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஒன்று யாரும் இன்னும் சும்மா அதெல்லாம் உலகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு வித்தை தான் அது விஷயம் தெரிஞ்சதை தான் புரிஞ்சுக்க முடியும் அதனால் போகா இறந்து போகா வேணும் இறந்து போக வேணா சரீரை பிராணன் போயிடும் அது சந்தேகம் இல்லை அது எல்லோரும் கூண்டும் அதாவது மரண தர்மத்தை கொண்டது மரத்தியன்னு பேர் அதனால் போவோம் ஆனால் இந்த ஜீவனான அந்த ஜீவன் அது முருகக்கடவுள்கிட்ட அந்த நிராகாரமான பிரம்மத்திற்கு வழிகாமிக்கக்கூடிய சாக்காரமான இருக்கக்கூடிய அந்த முருகக்கடவுடைய பாத ஜோதியில போய் சேர்ந்துடும் அந்த பிரம்ம ஜோதியில சேர்ந்துடும் அப்புறம் மறுபடியும் புனராவர்த்தி ரகிதான் சொல்வார்கள் மறுபடியும் திரும்பி வராத அளவில் அவர்களுக்கு கிடைக்கும் அதுதான் உபதேசம் அப்படிப்பட்ட மெய்ப்பொருள் பேசியவானா அப்படிப்பட்ட உண்மையான ஞான வஸ்துவை ஞான வஸ்துவைன்னா என்ன அதுதான் பிரம்மம் அது வந்து அகிரணியில் தான் சொல்லப்படுது அதை அடியுக்கு உபதேசித்தேன் அந்த ஆச்சரியம் அற்புதம் என்னடா ஆச்சரியம் அப்படி அவர் வந்து வியக்கிறார் திருச்செங்கோட்டை வேலவரையும் அப்படின்னு கூப்பிடுறதையும் இந்த ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் நாலு விதமான கவிகளை தலைவன் தேவ சேனாபதி அந்த சூரபத்மனை முடித்தது பிற தேவர்களுக்கு அவர் இந்திரனா இருக்கனா காக்கிறேன் என்னுடைய பந்துக்கள்ான் சேர்ந்து அந்த கடைசி காலத்துல கதறி பதறி அழராப்புல அடியன் வந்து போகாத மாதிரி உண்மையான சத்தியமான ஞானபத்து உபதேசம் அந்த உன்னுடைய கருணை இருக்க அந்த ஒரு தயா இருக்க கருணை இருக்கு அதனுடைய சக்தி என்னதான் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படி சொல்றாரு அப்ப பொதுவாகவே மரண காலத்துல எல்லா பந்துக்கள்லாம் உண்ணா சத்தம் போட்டு அழுதண்டு ஓலமிட்டு அழுது பார்க்கணும் பார்க்கணும் அதை கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறம் மருந்து போடும் அதுதான் அந்த ஸ்மசான வைராக்கியம் அப்புறம் பிரசவ வைராக் இப்படியெல்லாம் சொல்லுவார் கொஞ்சம் நேரத்தில் இருக்கும் அது மறந்து போடும் ஆனால் அப்போது எல்லோருக்கும் இந்த ஒரு நிலை உண்டுங்கிறத மருந்து போடுவார்கள் தர்மராஜர் அந்த யக்ஷன்ட்டை சொல்லுவார் த மகாபாரதத்தில் இதில் தினம் தினம் எல்லோரும் இறக்கிறார்கள் போகிறார்கள் தூக்கின் போகிறார்கள் நமக்கும் அந்த ஒரு இறப்புங்கிறது உண்டுங்கிறத யாரும் நரைக்கிறதே இல்லை அதுதான் ஆச்சரியங்கிறார் அப்படி சொல்றார் இறப்பெனும் இமையை இம்மையாவர்க்கும் மறப்பெனும் அதனின் மேல் கேடுமற்றுண்டோ சொல்றார் கணம் கொண்டு சுற்றத்தார் கல் என்று அலர பிணம் கொண்டு காட்டுப்பாய் காட்டுப்பாய் பார நாளடி சொல்றார் இப்படி முன்னால எட்டாவது செய்யுள் அந்த பாடலில் சொன்ன மாதிரி அடிகளார் அந்த அருணகிரி சுவாமி ஆறுமுகப்பெருமானன் சண்முக கடவுள் தனக்கு உபதேசம் பண்ண அந்த அனுகிரக சக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டு பேசுகிறார்கள் சிவஜானிகளுக்கு காலபயம் இல்லைங்கிறது தெரியும் திருமூலவர் சொல்வார்கள் நமன்வரின் ஞானவாள் கொண்ட எரிவன் சிவன்வரின் நானுடன் போவது தின்னமே இது உண்டு அப்போ திருப்புகழையும் இது இன்னும் திருமந்தில் மறுபடியும் மறுபடியும் வருது பவம் வரும் வாழ்வினை பண்டே அறுத்தேன் தவம் வரும் சிந்தைக்குத்தான் எதிராரே சொல்றார் திருப்புகழில் கூட சொல்கிறார் அவமே பிறந்தயனை இரவாமல் அன்பற்புகும் அமுதாலயம் அமுதாலயம் இரவி அருள்ோ நீ சொல்வார் அப்படியும் திருச்செங்கோட நாகாஜலம் சொன்ன மாதிரி நாக வடி ரூபத்தில் இருக்கு வளைஞ்சி வளைஞ்சு இருக்கு செங்குன்றார்னு சொல்வார் கொடிமாட செங்குன்றார்னு தேவாரத்தில் வருது இப்படி அந்த காலத்தில் அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு இது விழக்காய்ச்சல் போகிறதுக்காக ஆளுட பிள்ளையார் அதாவது நம்ம ஞானசம்பந்தர் அவ்வினைக்கு இவ்வனை என்று அருட்பாதிகம் பாடினார் தேவாரத்தில் பாடியிருக்கார் இந்த ஸ்தலத்தில் பரமேஸ்வரன் அர்த்தநாதியாக காட்சி கொடுக்குறாங்க சிவமுகூர்த்தம் ூபம் வேலவர் அப்படி முருகனுடைய சுப்பிரமணிய ரூபமும் நவபாஷனத்தால் ஆன ரூபங்கள் நாகாச்சலம் திருவேங்கடத்தையும் சொல்வார்கள் அது காலத்தில் மாறுதல் இப்போ உண்டு மாறுதல் எல்லாமே மாறுதலுக்கு போட்டது இந்த மெய்ப்பொருள் இருக்க அதுதான் மாறாதது அதுதான் விஷயம் அதுதான் அதுதான் சொன்னார் அவர் அப்படி செந்தமிழ் பரமாச்சாரியன் யாரு நம்ம செவ்வேல் முருகன் அவன் தன்னுடைய அடியார்களுக்கு நாலு விதமான கவிகளையும் பாடுவதற்குண்டான அந்த சக்தி திறனை கொடுக்குறான் இது வந்து கற்று தெரிந்து கொள்வதில்லை இல்லை பழகி தெரிந்து கொள்வதில்லை அனுகிரகத்தால் வரக்கூடிய காமிக்கிறார் ஆசு இது ஒரு பொருள் ஒரு தலைப்பு கொடுத்தா உடனே பாடக்கூடியது அதில் அந்த இலக்கணம் எல்லாம் சொல்லலை ஏன்னா அது வேற வேணாம் நமக்கு நம்முடைய என்னுடைய இதுவே முழுக்க முழுக்க அவனுடைய அனுகிரகத்தையும் கருணையும் நம்ம இந்த அனுபூத்தி அடைவதற்குண்டான முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம வந்து கவி பாடக்கூடிய கவிஜனும் இல்லை பண்டிதனும் இல்லை வித்வான் இல்லை மதுர கவி இனிமையாக பாடக்கூடிய பாடக்கூடிய அதில் வந்து பொருட்செல்வம் சொல்லாற்றல் இப்படியெல்லாம் நிறைய உண்டு சித்திர கவின்னா சித்திரத்தில் அமைக்கிற மாதிரி ஏற்படக்கூடியது அது இறை கவி பித்தார கவினா விரிவாக பாடக்கூடிய பிரபந்தம் மாதிரி இப்படி சொல்லப்படுறதையும் இதனுடைய விளக்கங்கள்லாம் அப்படி நம்ம தேவையில்லை ஏன்னா நமக்கு வந்து வேண்டியது அனுபூதியாக இப்படி நாலு கவிகளையும் அனுகிரகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட கந்த நம்ம சொந்த கடவுள் அறிவும் அரி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும் இப்படி காண்பிக்கிறார் வகுப்புல அப்படி சுரலோக தேவலோகத்திற்கும் முடி மணியாக சிக்கரமாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி இதனால என்ன சொல்றது கடைசியிலன்னா இப்படிப்பட்ட கந்த நம்ம திருவேலை கையில் கொண்ட கந்தவேள் மரணமில்லா பெருவாழ்வு கொடு எனக்கு கொடுத்தார் அப்படின்னு அருணகிரிநாத் சொல்லிக்கிறார் தனக்கு கொடுத்த கருணை ஆச்சரியப்பட்டு சொல்கிறார் அப்படின்னா அர்த்தம் எந்த முயற்சியும் பிரயத்னமும் இல்லாமல் அருணகிரிநாதருடைய அந்த ஜீவனை ஜீவனை அப்படின்னா மனசு புத்தி சித்தாங்கம்னு எல்லாத்தையும் சேர்த்து அதெல்லாம் ஒரு வழியாக அடக்கி முடிச்சு சமாதி நிலையில கொண்டு போய் வச்சுட்டார் அதாவது முருகனுடைய சொரூப கொண்டு போய் வச்சுட்டார் முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது பிரம்மம் அதற்கு பேரு ஊர் வடிவம் நா நாமா மற்ற எது எதுவுமே கிடையாது இதை வச்சு பண்ண முடியாது உணர்வால் மட்டுமே அதை பஜிக்க முடியும் அதற்கு ஒரு உருவம் வந்தது தான் ஆறு முகக்கடவுள் இல்லை ஒரு தண்டபாணி அதில் வள்ளி தேவசனங்கள் சுப்பிரமணியம் அதை வந்து ரூபத்தோடு இருக்கக்கூடியவற்றை கொண்டு அந்த சமாதினிலையும் வச்சுருக்கார் அப்படி அந்த ரூப பிரம்ம லட்சணத்தான அந்த ரூபத்திலையும் கொண்டே வச்சுட்டார் அப்படி பண்ணலாம் அனுபூதி கொடுத்து அந்த அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த பிரம்மாண்ட நிலையில் இந்த அருணகிரநாதர் கொண்டு போய் வச்சுட்டார் அந்த அதுதான் மெய்ப்பொருள் பேசியவான்னு சொன்னது மெய்ப்பொருள் வெட்டு வெறும் பேசலை அனுகிரகம் பண்ணி அப்படி கொண்டே அவர் தாபரம் பண்ணிட்டார் அதை வந்து ஆச்சரியப்படுறார் அருணகிரநாதர் ஞானஸ்கந்தார்பணமத்துவ ஜேல்முரணுக்கரோரா